அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளையிலிருந்து எசிமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு இறக்க குணம் பிரெஞ்சு நாட்டின் சிறையிலிருந்து ஆங்கிலேய கைதி ஒருவன் தனது நாட்டிற்கு தப்பி ஓடினான் கடலை கடந்து இங்கிலாந்துக்கு செல்ல மரக்கிளைகளை கொண்டு படகு தயாரித்துக் கொண்டிருந்தபோது பிரெஞ்சு வீரர்கள் அந்த கைதியை பிடித்து நெப்போலியனிடம் அழைத்துச் சென்றனர் சிறிய படகினை வைத்துக் பெரிய கடலை கடக்க நினைத்தாய் முக்கிய காரணம் இருக்க வேண்டும் அது என்ன என்று கேட்டார் நெப்போலியன் என்னுடைய வயதான தாயை பார்க்க வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டது வறுமையில் போராடி கொண்டிருக்கும் எனது தாய் எப்படி இருக்கிறாரோ என நினைத்து என் மனம் ஏங்கியது அதனால் எப்படியாவது இங்கிருந்து தப்பித்துச் செல்ல வேண்டும் என் தாயை பார்க்க வேண்டும் என்று கூறினான் அந்த வீரன் உண்மையை மறைக்காமல் கூறிய அந்த வீரனை பாராட்டியதோடு அவனது தாய் பாசத்தை கண்டு வியந்தார் வறுமையில் வாடும் தாயை சென்று பார்க்க கூறியதோடு பொற்களி ஒன்றினை அந்த வீரனிடம் கொடுத்து பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார் மாவீரன் நெப்போலியன் விரோதிக்கும் நன்மை செய்த ஒரு இரக்க குணமுடையவராக நெப்போலியன் வாழ்ந்தார் ஆம் நாமும் வாழ்வில் இறக்கத்தான் பிறந்தோம் அதுவரை இரக்கத்தோடு வாழ்வோம் நன்றி